ய மமாச்சுமோமி மாஹம்ிரமியம் மாோத் அமமஸ்க்கணம் மே அமனேயுமா யிதா चक्षु देवो श्रोत्रस्य சுஸ்ோத்தம் கவுத்திரோத்திர மனசோமனா சவுப்ணயுஷிச்சீரா ேத்மாவந்தி சிஷ்யன் ஆச்சாரியரிடத்துல இந்திரியங்கள்லாம் மனசெல்லாம் எதனுடைய அனுகிரகத்தினால பிரவர்த்திக்கிறது அப்படின்னு தான் கேள்வி கேட்டுருக்கான் அதுக்கு குரு பதில் சொல்றார் அது வந்து நேரடியாக சொல்ல முடியல ஏன்னா அது வார்த்தைக்கும் மனசுக்கும் எட்ட முடியாததாக இருக்குது காரணம் வார்த்தைக்கும் கா வார்த்தையும் மனசையும் அதுதான் விளக்கிறது இனி வரக்கூடிய மந்திரங்கள் இப்படி சொல்ல போகிறது ஆக நம்ம சிம்பிளாக புரிஞ்சுக்கிறோம் ஆச்சாரிய வியாக்கியானத்தில் வந்து எளிமையாகவே நிறைய விஷயங்கள் சொல்கிறார் நம்மளும் அதை விட நம்ம புரிஞ்சுக்கிறதுக்கு முயற்சி பண்ணுறோம் இன்னும் மந்திரங்கள் எல்லாம் இதுதான் பல இடங்களில் இந்த மந்திரங்கள்லாம் தசிய பாஷா சர்வமிதம் விபாதி இந்த மந்திரங்கள் எல்லாம் இப்படி தான் சொல்கிறது இப்போ சிம்பிளாக நம்ம வேண்டியது என்ன நான் தான் காதுக்கு காது நான் தான் கண்ணுக்கு கண்ணு நான் தான் மூக்குக்கு இது நான் தான் மனசுக்கு மனமாக இருக்கேன் ஏன்னா மனசை நான் அறியறதுனால மனசுக்கு நான் வந்து காரணமாக இருக்கேன் நான் தான் மனசுக்கு அனுகிரகம் பண்ணுறேன் நம்ம சாதாரணமாக புரிஞ்சுக்கிறோமோ இல்லையா ஆத்மாவை பற்றின விஷயங்களை விளக்கம் விளக்கம் சொல்கிற போது இப்போ உதாரணத்துக்கு இந்த கையை தான் சொல்கிறோம் இந்த வெளிச்சத்தை தான் சொல்கிறோம் இப்போ இருட்டில் கையை காட்டினா கை தெரியாது வெளிச்சத்தில் காட்டுறபோது தான் கை தெரியுது அப்புறம் ரெண்டு பொருள் இருக்குது கை இருக்குது வெளிச்சம் இருக்குது நானும் நம்ம வெளிச்சத்தை பற்றி கவனிக்கிறதே கிடையாது ஆகையினால வந்து நம்ம கை மாத்திரம் தான் நம்ம இப்படின்னு காமிச்சா கையை பார்ப்போம் கை ரேகையை பார்ப்போமே தவிர அது வெளிச்சத்தினால தான் கை வழங்குறதுங்கிறத நாம் கவனிக்கிறதே கிடையாது இத்தனைக்கும் அது இல்லைன்னா இதை பார்க்கவே முடியாது கையை பார்க்கவே முடியாது உதாரணத்துக்காக சொல்ல கையாக இருக்கட்டும் எந்த பொருளாக இருக்கட்டும் பிரகாஷம் இல்லாமல் வஸ்துவை பார்க்க முடியாது அப்போது வஸ்துவும் பிரகாஷமும் சேர்ந்து தான் இருக்குது வஸ்துவும் பிராசமும் சேர்ந்து தான் இருக்குது இப்போ பிரகாஷத்தை பற்றி சொல்கிற போது பிரகாஷம் வந்து இந்த கையில் ஒரு பார்ட்டாக இருக்கா அதில் ஒரு கையில் ஒரு பாகமாக இருக்கா இல்லை இந்த கை அதை பாது அம்சம் இந்த கையினுடைய அம்சமாக இருக்கா இல்லை இந்த கையிலேருந்து பிரகாஷம் உற்பத்தி ஆகிறதா இல்லை இந்த பிரகாஷம் வந்து கையோட குணமாக அப்படின்னு கேட்டால் இஸ் இட் பார்ட் ஆர் ப்ராப்பர்ட்டி ஆர் ப்ராடக்ட் அப்படின்னு கேட்டோம் ஆனால் நம்ம என்ன சொல்லுவோம் அது வந்து கையோட பார்ட்டும் இல்லை ஏன்னா எல்லா பக்கம் வியாபிச்சிருக்கு கையிலேருந்து உற்பத்தி ஆறுதில்ல அப்படின்னு சொன்னால் இருட்டில் கூட நம்ம கையிலேருந்து இல்லை வெளிச்சம் வரணும் வர்றதில்லை அப்போ வந்து உற்பத்தியும் ஆறதில்லை அப்புறம் இது கையோட குணமும் இல்லை கைக்கு வந்து குணமாகவும் இல்லை அது அதில் அம்ஸ் ஏதோ ஒரு கட்டவரில் ஓரத்துலேருந்து பிரகாஷம் வரலை அப்புறம் இதிலேருந்து ஃபுல்லாக சேர்ந்து உற்பத்தி ஆறுறதும் இல்லை அப்புறம் இது கையோட குணமும் இல்லை இப்படி மூணாக பிரிச்சுக்கிறோம் அப்போ பிரகாஷா ஹஸ்தகா சும்மா நான் உதாரணத்துக்காக சொல்கிறேன் இதுக்கு எது வேணாலும் நீங்கள் எடுத்துக்கலாம் எந்த வசுவும் எடுத்துன்னு பார்த்தாலும் சரி இப்போ நீங்கள் ஒரு டம்ளர் எடுத்துனாலும் புஸ்தகத்தை எடுத்துனாலும் அது புரியத்தான் போகிறது இது இதில் சுலபமாக புரியறதுக்காக சொல்கிறது அப்புறம் என்ன சொல்கிறோம் பிரகாஷம் வேற கை வேற ஆனால் பிரகாசம் இல்லாமல் கை விளங்காது பிரகாசம் கைக்கு வேறாக இருக்குது கையை வியாபிச்சிருக்கு கையை வந்து இருக்கிறத விளங்கும்படி செய்கிறது கையை எடுத்துட்டாலும் பிரகாசம் இருக்கு கையை எடுத்துட்டாலும் பிரகாசம் இருக்குது ஆனால் பிரகாசம் இருக்குங்கிறது புரிஞ்சுக்கிறோமே பிரகாசத்தை தெரிஞ்சுக்கிறதுக்கு ஒரு வஸ்துவன் இருக்குது அதாவது பிரகாஷம் வந்து டைரெக்டாக தெரியாது அதுக்கு ரிஃப்ளெக்ஷன் தேவைப்படுது பிரகாசத்துக்கு தேவையில்லை கை தெரியணும்னா அந்த பிரகாஷம் வந்து அப்போ அந்த பிரகாஷம் தெரியும் ஆக கையில்லாட்டாலும் பிரகாஷம் இருக்கும் இந்த திருஷ்டாந்தத்தை மனசில் வச்சுன்னு நம்ம என்ன புரிஞ்சுக்கணும்னு கேட்டால் இந்த சரீரம் உடம்பு மனசு புத்தி எல்லாம் ஈஸ் கை ஸ்தூல சரீர சூக்ம சரீரை காரணசரீரம் போட்டுவோம் எல்லாத்தையுமே எல்லாத்தையும் சேர்த்து தானே பிரகாசப்படுத்துகிறது அது அது வந்து ஸ்தூல சூக்ம காரணசரீரம் கை ஈக்குவல் டு ஸ்தூல சூக்ம காரணசரீரம் பிரகாசம் ஈக்குவல் டு சைத்தன்யம் ஆத்மா இது புரிஞ்சுக்கணும் அப்போ இந்த அந்த பாடி மைண்டு காம்ப்ளெக்ஸ் இந்த சரீரம் மனசு புத்தியை வந்து சரீர மனசு புத்திக்கு வேறாக நான் இருக்கேன் ஷரீர மனசு புத்தியினுடைய பார்ட் இல்லை ஷரீர மனசு புத்தியினுடைய ப்ராடக்ட் இல்லை நான் ஷரீர மனசு புத்தியோடய குணம் இல்லை நான் நான் ஷரீரம் மனசு புத்திக்கு வேறாக இருந்துண்டு நான் சரீர மனசு புத்தியை பிரகாசப்படுத்திண்டு நான் சரீரம் மனசு புத்திக்கு அனுகிரகம் பண்ணின்றிருக்கேன் ஷரீரம் இல்லாட்டாலும் இருப்பேன் ஆனால் என்னை நான் நினைக்கிறதுக்கு இதுக்கெல்லாம் ஷரீரம் இரு சரீரம் இருந்தால் தான் என்னை வந்து நினைக்க முடியும் நான் வந்து நான் பேசி விவகாரம் பண்ண முடியும் அதாவது சரீரம் மனசு புத்தி இருந்தால் தான் நான்கிற வியவகாரம் நடக்கும் நான்கிற விவகாரம் சரீர மனசு புத்தி இல்லாட்டாலும் விவகாரம் நடக்காட்டாலும் நான் இருப்பேன் அதுக்கு நல்ல பிரமாணம் சுசுப்தி இதை மனசில் வச்சுட்டு இந்த விஷயத்தை புரிஞ்சுக்கணும் அகம் ஸ்ரோத்ரஸ ஸ்ரோத்ரஹா அஹம் பிராணோ மன்கிறது வந்து ஷஷ்டி ஏகவச்சனை சொல்கிறேன் வாச்ச வாச்சம் அஹம் வாச்ச வாசம் வாக் வாசா வாக்கு சொல்லிக்கலாம் வாக் வாச்சோ வாச்ச வாசம் வாச்சோ வாச்ச வாசா வாேேவியம் வாச வாசோ மனசோ மனோ வாசம் பிரணிய நாம் பிரணனில்லே பிரண நம்ம சாதாரணமாக என்ன பிராணமயமாகவே ஆயிட்டோம் மனசு மயமாகவே ஆயிடுறோம் சரீரமயமாகவே ஆயிடுறோம் ஆஷ கிரகமயமாகவே ஆயிடுறோம் இந்த கட்டடம் என்னதுன்னு விடுறோம் கட்டடமயமாகவே ஆயிடுறோம் கட்டடத்தில் ஏதாச்சின்னா என்னவோ பண்ணுறது உள்ள காரில் ஏதாவது ஒன்று போட்டு விடுத்தா என்னவோ பண்ணுறது எல்லாம் மமக்காரன் தானே என்னுடையது இதுவே என்னுடையது இல்லைங்கிற போது அது என்ன என்னுடையது ஆனால் நமக்கு வந்து அந்த அபிமானம் பலமாக சின்ன வயசுலேருந்தே நிறைய பொட்டி பொட்டியாக ரூமில் பீரோவில் இருந்து அதில் இருந்து சேர்த்து சேர்த்து வச்சு நமக்கு எல்லாம் அது வேறு தனியாக உள்ளே உட்காந்துருக்கு இப்போ இங்கே எதாவது போயிடுத்துருக்கும் வீட்டில் உங்களை சாமான்லாம் காணாமல் போயிடுத்துன்னு சொன்னாங்கன்னு வச்சோங்க எப்படி இருக்கும் எப்படி இந்த சரீரத்தை நடத்துறது இல்லை அது கவலை தானே இந்த சரீரத்தை நடத்தணும்னா சரீரத்தை நடத்துகிறதுக்கு நிறைய சாமானு வச்சுக்க வேண்டியிருக்கு சரீரம் வியாபாரம் பண்ணுறதுக்கு நிறைய சாமான் வச்சு க வேண்டியிருக்கு அது நிறைய பேர் அது ஒன்று போக மாட்டேங்கிறது எவ்வளோ வந்தாலும் பற்ற மாட்டேங்கிறது எல்லோருமே எப்படித்தாருக்கு உலகமே இப்படித்தான் இருக்குது எல்லாம் என்னெல்லாமோ பண்ணுற ஒரு ஒருத்தரும் நம்மலாம் ஒன்றும் இல்லை எதுக்கு சொல்கிறேன் இந்த ஸ்ரோத்ரஸோ ஆத்மாவை புரிஞ்சுக்கிறதுக்காக அதெல்லாம் புரிஞ்சுக்க சொல்ல வேண்டியிருக்கு மமக்காரன் எவ்வளோ தூரத்துக்கு அபிமானம் போய் வியாபிச்சிருக்கு அதை ரிமூவ் பண்ணுறது அவ்வளோ சுலபம் இல்லை ஏன்னா அது எல்லாம் மானசிக்கமாக இருக்குது எல்லாம் பலமாக இருக்குது திருடமான வாசனையாக இருக்குது அது இது பண்ணணும்னா என்ன இதை திரும்ப திரும்ப உபனிஷத்தை வாசிச்சு வாசிச்சு தான் இந்த அபிமான அகங்கார மமக்காரங்களையெல்லாம் தியாகம் பண்ண முடியும் சாஸ்திரம் படிக்காமல் உபனிஷத் சாஸ்திரங்களையெல்லாம் கிரமமாக அத்தியனம் பண்ணாமல் சிந்தனை பண்ணாமல் நம்மளால் வந்து அகங்கார மமக்காரத்தை தியாகம் பண்ண முடியாது அது படிச்சுட்டே இருக்கணும் படித்ததை நம்ம தீவிர முமுக்ஷுவாக இருக்கணும் தீவிர ஜிக்யாசுவாக தீவிர முமூக்ஷுவாக இருந்து தீவிரமாக சாஸ்திரம் படித்து தீவிரமாக நினச்சுன்றிருந்தால் தீவிரமாக மோட்சம் கிடச்சிடும் நிச்சயமாக மோட்சம் கிடச்சிடும் அதனால் இந்த பிரம்ம அபியாசம்னா என்னென்னு சாஸ்திரம் சொல்லியிருக்கு அதையே நினைக்கிறது அதையே பேசுகிறது ஒருத்தருக்கு ஒருத்தர் ஷேர் பண்ணிவிட்டால் அதையே பண்ணிக்கிறது இதுக்கு பேர் தான் பிரம்மாபியாசம்னு சொல்லியிருக்கு தச்சிந்தனம் தற்கனம் அந்யோன்யம் தத் பிரபோதனம் ஏதது ஏகபரத்வஞ்ச பிரம்மாபியாசம் விதுர் புதா ஆஹா ஸ்ரோத்ரஸோத்ரங்கிற மந்திரத்துக்கு அர்த்தத்தை முடிக்கப்படுறேன் நிறைய இருக்குது சங்கரபாஷ்யம்லாம் நான் நிறைய எனக்கு படிக்க அவகாசம் இல்லை அவகாசம் இருந்தால் இன்னும் படிச்சிருப்பேன் படித்தா இன்னும் நல்லா சொல்லுவேன் அதனால் வந்து அதை என்ன நிறைய வந்து டேபிளை பார்த்தா தெரிகிறது வந்து பாருங்கள் வச்சுட்டே இருக்கேன் இன்னும் நிறைய உட்காந்துருக்கு அதனால் எல்லாம் சரி பண்ணிவிடுவார் தக்ஷினாமூர்த்தி அதெல்லாம் நம்பிக்கை இருக்குது அதனால் பண்ணிகிட்டே இருப்போம் ஸ்ரோத்ரஸ ஸ்ரோத்திரம் மனசோ மன வாச்சோ வாசம் சவு பிராணிய பிராணிச்சு அதிமுச்சிய அதிமுச்சியங்கிற வார்த்தைக்கு அர்த்தம் என்னென்னா இந்திரிய விஷயங்கள்ல மனசு செலுத்தாதவர்கள்னு அர்த்தம் பண்ணுறோம் யயம் இந்திரிபிய ரஷ் ராயம் புத்தியை இந்திரிங்க விஷயங்களிலிருந்து ரக்ஷதி காப்பாற்றிக்கிறான் இது தீரஹா தீர சப்தத்துக்கு தான் அர்த்தம் தீயம் இந்திரியேபியா ரக்ஷதி இத்தி தீரா யாரும் இது அது பகுவ போட்டார் தீராஹா சில இடத்துல ஒன்று தான் இருக்கு யாரோ ஒருத்தன் சொல்கிறது உண்டு இங்கே வந்து தீராஹா நிறைய புத்திசாலிகள் அதாவது ஒரு சத் ஒருத்தர் பெரியவர் அப்படி இருந்தார் வழியை காமிச்சு காமிச்சு கூட்டிட்டு போயிடுவார் அதனால தீராஹா புத்திசாலிகள் விவேகிகள் விவேக்குன விராணி படிக்கணும் விவேகிண விராகிண மூமுவிண விராகிண சம சமதமாதிசம்பவ சானச்சுயோட விவேகிண விராகிண சம சமதமாதிசம்பவது சாதனச்சுய சாதன சதுஷ்டம்பத்தியை உடையவர்கள் எல்லாம் என்ன பண்ணுகிறார்கள் அதிமுட்சியங்கிற வார்த்தைக்கு அதிமுட்சியோத்ராதி ஆத்மபாவம் பரித்தியம் ஸ்ரோத்ராதி ஆத்மபாவம் பரித்தியஜ்ய அதிமுச்சியங்கிற பதத்துக்கு என்ன அர்த்தம்னா இந்த காது நான் இல்லை இந்த கண்ணு நான் இல்லை இந்த பிராணன் மூக்கு நான் இல்லை இந்த வாயின் வாக்கு நான் இல்லை இப்படி ஒன்றுனா இது பண்ணணும் அப்போ தான் போகும் ஒரேடியாக அப்புறம் என்ன பண்ணுறது டிவியை பார்க்க போகிறது ஒன்று ஒன்றா யோசிச்சு ரிமூவ் பண்ணணும் அபிமானம் அவ்வளோ பலமாக இருக்குது ஆகையினால் ஸ்ரோத்ராதி ஆத்மபாவம் பரித்தஜ்ய அத்தி முச்சியங்கிறது பாஷ்ய வாக்கியம் அப்போ என்ன நாகம் ஸ்ரோத்ரம் ஸ்ரோத்ரஸ ஸ்ரோத்ரஹா அகம் நாகம் ஸ்ரோத்ரஹா என்ன மாம்சஸ்ரோத்திரா இந்திரிய ஸ்ரோத்ரா இந்த இந்த இந்த இந்த பிண்டமும் நான் இல்லை இதில் இருக்கிற சக்தியும் நான் இல்லை அந்த சக்திக்கெல்லாம் சக்தி பராசக்தியாக நான் இருக்கேன் அப்படி புரிஞ்சுக்கிறது இதெல்லாம் ஒன்லி அண்டர்ஸ்டாண்டிங் ப்ராப்பர் அண்டர்ஸ்டாண்டிங் ஒன்றும் எக்ஸ்பீரியன்ஸ் கிடையாது ஆல்ரெடி வி ஆர் எக்ஸ்பீரியன்ஸிங் அதனால் வந்து இது ஒரு ஸ்பெஷலாக எக்ஸ்பீரியன்ஸ் கண்ணை முடினாலலாம் வராது எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணிட்டுருக்கிற விஷயத்தை அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிகிட்டு இருக்கோம் ஆல்ரெடி வி ஆர் எக்ஸ்பீரியன்சிங் எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணிகிட்டே இருக்கிற ஒரு விஷயத்த நம்ம ஃபோக்கஸ் பண்ணாமல் கான்சென்ட்ரேட் பண்ணாமல் இருக்கும் அதுதான் ப்ராப்ளமே என்ன இப்போ பிரகாஷம்னு சொன்னேன் இந்த பிரகாஷம் வந்து அனுபவிச்சுன்னு தானே இருக்கும் நம்ம அதை கவனித்தோமோ கவனிக்கலை அதே மாதிரி நான்கிறதை அனுபவிக்காமையாக இருக்கும் அகம் அகங்கிறது அனுபவிச்சுட்டு தானே எல்லாத்தையும் அனுபவிச்சுருக்கோம் ஆனால் அந்த அகங்கிறதுனுடைய ஸ்வரூபம் தெரியலை இந்த அகம்ங்கிறது வந்து என்ன ரமேஷ் பாபுவா அது பூர்ணா சைதன்யாவா இந்த அகங்கிறது என்ன அது ஓங்காரானந்தாவா என்ன நம்ம பேரெல்லாம் வச்சுட்டுருக்கோமே இந்த அகங்கிறது இந்த பேரில் உள்ளதா என்ன அதுக்கேது நாமம் அதுக்கேது ரூபம் இந்த நாம ரூமும் ரூபமும் வேஷந்தானே அது நமக்கு புரியலில்லை நாமமும் ரூபமும் நமக்கு வேஷமே வேஷம் போட்டுருக்கும் நாம ரூப வேஷதாரிகள் நாமரூப வேஷதார ரூபம் இருக்குது அதனால அதுக்கு ஒரு பேர் ஆக இந்த நாமரூப வேஷதார வேஷதாரணம் பண்ணிட்டுருக்கோம் நான் நாகம் நாம எனக்கு பேரே கிடையாது எனக்கு வேஷமும் கிடையாது சும்மா வேஷமுங்கிற வார்த்தையை சொல்கிறேன் வார்த்தைக்கு அப்போ இதை புரிஞ்சுக்கணும் அதிமுச்சியங்கிற வார்த்தையை நம்ம பலமாக புரிஞ்சுக்கணும் ஸ்ரோத்ராதி ஆத்மபாவம் பரித்திய இதில் இந்த ஆத்ம புத்தி நமக்கு பலமாக இருக்குது அதை நீக்கணும் ஒரு ஸ்லோகம் இருக்குது தேகாத்ம ஜானவத் ஞானம் தேஹாத்ம ஞான பாதகம் ஆத்மன்யேவசீவன் முக்த உச்சியத்தே இன்னொரு பாடம் இருக்குது ச நேச்சன் அபி ரெண்டு ரீடிங் இருக்குதுக்கு எப்படி நான் தேகம் தேகங்கிற எண்ணம் நமக்கு ரொம்ப ஸ்ட்ராங்காக மனசுக்குள்ள பலமாக இருக்கோ அப்படி நான் தேகமில்லை நான் சைதன்யங்கிற எண்ணம் எவனுக்கு பலமாகிறதோ அவன் விரும்பாட்டாலும் அவன் மோட்சம் அடைஞ்சுடுவான் அவனுக்கு பேர் தான் ஜீவன் முக்தன் அர்த்தம் சொல்கிறேன் இந்த ஸ்லோகம் தேகாத்ம ஞானவத்து தேகாத்ம ஞான ஞானம் என்ன அழகான ஸ்லோகம் பாருங்கள் தேகாத்ம அக்ஞானிக்கு தேகத்தையே ஆத்மாங்கிற ஞானம் பலமாக இருக்குது அக்ஞானிக்கு அது மாதிரி ஞானிக்கு எப்படி இருக்குது தேகம் ஆத்மா இல்லைங்கிற ஞானம் பலமாக இருக்குது இவனுக்கு அது ஸ்ட்ராங்காக இருக்குது நான் தான் நான்னா பாடி மைண்டு தான் அப்படின்னு இந்த அந்த எண்ணம் அவனுக்கு ஸ்ட்ராங்காக இருக்குது இவனுக்கு எந்த எண்ணம் ஸ்ட்ராங்காக இருக்குன்னா நான் தேகாத் நான் வந்து இந்த தேகம் தேகம் நான் அல்லங்கிற எண்ணம் அவனுக்கு இருக்குது தேகாத்ம ஞானவத்து ஞானம் தேஹாத்ம ஜான பாதகம் அந்த ஞானத்தை முன்னாடி இப்படி போட்டுக்கணும் தேகா தேகாத்ம ஜானவத் ஞானம் தேகாத்ம பாதகம் ஞானம் ஆத்மனியே எஸ்ய பவேத் எஸ்ய ஆத்ம எச் அந்தக்கரணே எவனுடைய உள்ளத்தில் இந்த எண்ணம் பலமாக இருக்கிறதோ சகா ஜீவன் முக்த உச்சியே அவன் பாடியிலேயே இருக்கான் ஆனால் ஐ எம் நாட் பாடிங்கிறத நன்னாக புரிஞ்சுன்னு இருக்கான் இது வந்து அண்டர்ஸ்டாண்டிங் இதில் ஒன்று எக்ஸ்பீரியன்ஸ் கிடையாது படித்து படித்து புரிஞ்சுக்கிறது அது அப்படியே நம்ம எப்போ பார்த்தாலும் மனசு என்ன நினச்சிண்டே இருக்குமா ஒரு ஒரு பு தீவிர ஜீவிஜாசம் மூக்ஷம் அதே தான் நினச்சிட்டு இருப்பான் நினச்சிண்டே இருப்பான் சும்மா இருக்காது மனசு நமக்கு எதில் ரொம்ப ஆசை இருக்கோ அதே தானே மனசு நினைக்கிறது அது மாதிரி இவனுக்கு ஆத்மாவை தெரிஞ்சுக்கணுங்கிற ஆசை இருக்கிறதுனால அதே தான் மனசு நினைக்கும் அப்படி நினச்சி நினச்சி என்ன ஆகிடும் அதுக்கு விஷயம் வேற தெரிஞ்சு போய்டுறது முதல்லையாவது சரியாக தெரியாது எங்கேயாவது போய் போய் வேற தெரியாமல் இந்த வழி தெரியாமல் மாட்டின்னு இருந்தானே அப்போ அவன் தவிச்சுட்டுருப்பான் அப்புறம் வந்து இந்த நீ வந்து பூர்ணமானவன் சுத்தமானவன் இதெல்லாம் சொல்கிற போது அதை லாஜிக்கலாக எக்ஸ்பிளைன் பண்ணுற போது அவனுக்கு எவ்வளோ ஆனந்தமாக இருக்கும் ஏன்னா இந்த பாடி மைண்டு காம்ப்ளக்ஸ் தான் நம்மளை ப பைண்டு பண்ணுறது கூட பார்த்தேன் ஏதோ ஒரு மைண்டை வந்து இப்போ ஒரு படம் புஸ்தம் போட்டிருக்காங்க ஒரு புத்தகத்தை பார்த்தேன் இப்போ ஃப்ரோசன் தாட்ஸ் இது அதில் வந்து நம்ம எப்படி நம்மளை இது பண்ணிக்கிறவங்கிறதுக்கு ஒரு படம் போட்டிருக்கான் இங்கேருந்து நம்மளையே ரிப்பன்னாக சுற்றி சுற்றி ரிப்பன் மாதிரி சுற்றி சுற்றி நம்ம நம்மளை எப்படி கட்டின்னு இருக்கோம் நாம் அப்படின்னு அதை புரிய வைக்கிறதுக்கு ஒரு இது நம்ம மனசுக்குள்ளே தானே அந்த கட்டி கட்டு கட்டுகள்லாம் மனசுக்குள்ளே இருக்குது யாரும் வெளியில் நமக்கு தெரியல நமக்கு தான் சொன்ன அப்புறம் புரியறது நம்ம எப்படியெல்லாம் மாட்டின்னு இருக்கோம்னு அதை புரிய வைக்கிறதுக்கு அவன் மெத்தடு கண்டுபிடிச்சிருக்கான் இப்படியெல்லாம் போட்டு டனமோ மைண்ட் வந்து நல்லா போட்டிருந்தாங்க அது தலைப்பை மறந்துட்டேன் நல்லா இருந்தது இங்கேருந்து ரிப்பனை போட்டு ஒரு எல்லோ ரிப்பனை கொஞ்சம் விட்டு கொஞ்சம் கொஞ்சம் கேப் விட்டு விட்டு கட்டினா அப்போ புரியும் ஒரேடியாக கட்டினா தெரியாது அதை கட்டி இது மாதிரி இப்படி மாட்டின்னு இருக்கோம் நம்ம ஆத்மன்யேவெத் எவனுக்கு இது ஆத்மாவில் மனசில் ஏற்படுறதோ அந்த குரு சா ஆச்சாரை அடிக்கடி சொல்கிறார் குரு சாஸ்திர சம்பிரதாய விதாம் அப்படி சொல்லுவார் அவங்களுக்கெல்லாம் வந்து இந்த ட்ரெடிஷ்னலாக குரு சாஸ்திரம் படித்தவனுக்கு சுலபமாக இது புரிஞ்சு அவன் என்ன பண்றான்னா தீராகா தீராகிறது தீமந்தான்னு சொன்னார் நஹி விசிஷ்ட தீமத்துவம் அந்தரேன ஸ்ரோத்ராதி ஆத்மபாவகா சக்தியா பரித்யக்தும் ரொம்ப சிறப்பான புத்தி இருந்தாதான் இந்த காது முதலான விஷயங்கள்ல இருக்கிற ஆத்மபாவத்தை நீக்க முடியுங்கிறார் நகி விசிஷ்ட தீமத்துவம் அந்தரேன விசிஷ்ட தீமத்துவம் அந்தரேனன்னு சொன்ன என்ன அர்த்தம் விசேஷமான புத்தி சக்தி இல்லை என்றால் இந்த மன உட காது முதலானவைகளில் நான் என்னும் எண்ணத்தை நம்மால் துறக்க முடியாது அப்படி சொல்கிறார் காது முதலிய இந்த இந்திரியங்களில் இந்திரியங்களில் இருக்கக்கூடிய அபிமான் இதெல்லாம் நம்ம வந்து ஸ்ரோத்ராதி ஆத்மபாவகா பரித்தியும் நகிசக்கியகா அப்படி படிக்கணும் நகிசக்யா முடியவே முடியாது நிச்சயமாக முடியாதுங்கிற ஹீ வந்து நிச்சயார்த்தே நகி சக்கியா முடியவே முடியாது விசிஷ்ட புத்தி வேணும் அதனால தான் இன்னொரு உபனிஷத்தில் பார்க்குறோம் திருஷ்யத்தே துவக்ரியா புத்தியா சூஷ்மையா சூக்ம தரிசிபி கட்டோபனிஷத்து அது வந்து ரொம்ப ரொம்ப சூக்ஷ்மமான புத்தியினால் புரிஞ்சுக்கிறோம் ரொம்ப ஷார்ப்பனிங்னா என்ன ஷார்பனிங்னா நல்ல பூஜையெல்லாம் பண்ணி அந்த அனுஷ்டானங்கள்லாம் பண்ணி சத்சங்கத்திலே இருந்து நியூஸ் பேப்பரே படிக்காமல் இதையே யோசித்து யோசிச்சு யோசிச்சு சிந்தனை பண்ணி இதுக்கே பிராதானியம் கொடுத்து பண்ணால் அதுதான் விசிஷ்ட தீங்கிற விசிஷ்ட தீமத்துவம் அந்தரேன வாக்கியம் ரொம்ப அழகாக இருக்குது இதெல்லாம் மனபாடம் பண்ணி வச்சுக்கணும் அடிக்கடி சொல்லிக்கணும் நமக்கே எனக்கு இப்படி தோன்றுறது ஸ்ரோத்ராதி ஆத்மபாவம் பரித்தியும் ந அது முடியாது அப்படின்னாரு அப்புறம் அடுத்த வாக்கியத்துக்கு பாருங்கள் ஸ்ரோத்ரஸ்ய ஸ்ரோத்ரம் மனசோ மனோ எத் வாசோக வாச்சம் சவு பிராணசிய பிராணா சக்ஷ சக்ஷு அதிமுச்சிய தீராஹா தீராக அதிமுச்சியங்கிறதுக்கு அர்த்தம் புரிஞ்சுன்னுட்டோம் ஸ்ரோத்ரஸோத்திரம் சக்ஷுஷ்ஷுகா வரைக்கும் ஒன்றுதான் சுருக்கமாக சொன்ன தேகம் ஆத்மா தேகம் மனசு இதுக்கெல்லாம் வேறாக நான் இருக்கே நான் வந்து இது கிடையாது இந்த கை பிரகாசத்தை திருஷ்டாந்தத்தை மறக்கக்கூடாது அதை வச்சுட்டு தான் இதை நல்லா புரிஞ்சிக்க முடியும் எளிமையாக புரிஞ்சுக்கலாம் சொல்லப்போனால் ஆத்மாவை புரிஞ்சுக்கிறது கஷ்டமே கிடையாது ஆத்மாவை புரிஞ்சுக்கிறதுக்கு கஷ்டமாக இருக்கிறது ஒரே விஷயம் என்னென்னா லௌக்கிக விஷயங்கள்லாம் மனசில் பலமாக இருக்கிறது தான் காரணம் வேதத்துலேயே ஒரு பிரார்த்தனை இல்லையா பிரம்மண கோஷோசி மேதையா பிஹிதா லௌகிக பிரஜையாக பிஹிதா இந்த பிரார்த்தனை இருக்குது சரீரம் மே விச்சருஷனம்னு சொல்லி தைத்திரோபனுஷத்தில் ஒரு பிரார்த்தனை இருக்குது என் உடம்பு ஆரோக்கியமாக இருக்கட்டும்னு சொல்லி பிரார்த்தனை வருது அந்த பிரார்த்தனையில் என்னென்னா பிரம்மண கோஷோசி மேதையா பிஹிதா நீ வந்து பிரம்மத்தனுடைய சுரூபமாக இருக்க அந்த விஷயமாக இருக்க ஆனால் வந்து என்னென்னா மேதையா எங்களுக்கு பிஹிதானனால் மறைத்து இருக்கிறதுன்னு மூடி இருக்குதுன்னு அர்த்தம் எதுனால மூடி இருக்குதுன்னா எப்போ பார்த்தாலும் நம்ம மனசில் லோக விஷயங்கள் தான் இருக்குது அதனால் இந்த விஷயங்கள்லாம் நமக்கு புரியாத மாதிரி இருக்குது நம்ம பிரயத்தனம் பண்ணிகிட்டே இருந்தோம்னா அந்த விஷயத்தையெல்லாம் விட்டுட்டு இதை படிச்சுட்டே இருந்தோம்னா இது நிற்கும் ஆக குவாலிட்டி டைம் கொடுக்கணும் என்ன தான் விவகாரம் இருந்தாலும் இப்போ தூக்கி போட்டு உட்காந்து கிளாஸ் படிக்கிறோம் முதல்ல அது மாதிரி என்ன பண்ணணும்னா இப்படியாவது படிக்கணும் படிச்சுட்டு கிளாஸ் நான் எடுக்கிறதுங்கிற விஷயம் வேறு விஷயம் இப்படியாவது படிச்சுட்டு இருந்தால் என்னாகும்னு கேட்டால் அதுக்கு பலம் ஜாஸ்தி நம்ம இது என்ன ஆகும்னா ப பலம் கொடுத்துட்டே இருக்கும் நமக்கு பிரம்மண கோஷ் எதுக்கு இந்த மேதையாக பிஹிதா அந்த வார்த்தைக்கு லௌகிக பிரஜையா ஆட்சாதிதா நல்ல வார்த்தை லௌகிக்க ஆச்சாதித்தஹான்னா கவேர்டுன்னு அர்த்தம் மூடி இருக்கு ஸோ சிம்பிள் அது ஏன் இப்படி இருக்குது அப்படின்னு கேட்டால் அவ்வளோ தூரத்துக்கு மைண்டு எங்கேஜாக இருக்குது போராத்துக்கு சொப்னத்துலேயும் எங்கேஜாக இருக்குது ஜாக்கிரதாவஸ்து ஃபுல்லாக ஃபுல் என்கேஜ்மெண்ட் மைண்டுக்கு மனசோட ச மனசோட காரணத்தை ஆராய்ச்சி பண்ணுற மனசே காணும் இந்த மனசு ஏன் இப்படி பண்ணின்றிருக்குங்கிறதுக்கான விஷயத்தை யாராவது சொல்லியிருக்காளான்னு கேட்டால் சாஸ்திரம் அதைத்தானே பேசுகிறது உபனிஷத்து முழுக்க முழுக்க மனசோ மனஹா மனசோ மனஹா ஏஷோனுராத்மா சேத்தசா வேதித்தவியா கட்டோ உபரிஷத் சொல்வது இந்த சூக்ஷ்மமான இந்த ஆத்மாவை புத்தியினால்தான் தெரிஞ்சுக்கணும் கீதையில பகவான் சொன்னார் எனது சுகமாத்தியந்தம் எத்தது புத்தி கிராஹ்யமதீந்திரியம் அது ஆத்தியந்திக சுகம் அந்த ஆத்மஸ்வரூபம் புத்திகிராஹியம் புத்தியினால் கிரகிக்கப்பட வேண்டியது அதீந்திரியம் இந்திரியங்களுக்கு அப்பா இந்த வார்த்தை போடணும் புத்தி கிராஹ்யம் அத்தீந்திரியம் வேத்தி எத்தனை செய்வாயம் ஸ்திதலதி தத்வத்தா எவன் ஒருத்தன் இதை தெரிஞ்சுக்கிறானோ அவன் ஸ்டடியாக இருக்கான் ஃபில் தத்துவத்திலருந்து அவன் கிருஷ்ணர் ஆஹ அதிமுச்சிய தீராக பிரேத்திய பிரேத்தியங்கிற வார்த்தைக்கு அர்த்தம் பாருங்க எப்படி சொல்லு வியாவிர்த்திய வியாவிரத்திய இதுக்கு ஒரு அர்த்தம் வியாவிர்த்தி வியாவிர்த்தியன்னு இதில் இருந்துதுன்னா அஸ்மால் லோகாத் அஸ்மால் லோகாத் இதுனா இந்த உலகத்தை விட்டு நம்ம நினச்சிட்டு அவர் சொல்கிற பாஷையை பார்க்கணும் புத்திர மித்ர கலத்திர பந்துஷு மம அகம்பாவ சம் வியவஹார லக்ஷணாத் லோகம்னா என்னன்னா புத்திரன் மித்ரன் கலத்திரம் புத்திர மித்ர கலத்திர தராத்திராத்திர புத்திரன்னா பையன் மித்ரன்னா நண்பன் கலத்திரம்னா ஒய்ஃப் புத்திர மித்திர களத்திரம் பந்துஷு அப்புறம் சித்தப்பா பெரியப்பா அத்தை பாட்டி இதெல்லாம் இருக்கேன் பந்துஷு இதெல்லாம் என்னென்ன மம அகம்பாவ சம் விவகாரம்தான் லோகம் இவாளெல்லாம் என்ன சேர்ந்தவா நான் அவளை சேர்ந்தவன் அவளுக்காக நான் இருக்கேன் எனக்காக அவர்களெல்லாம் இருக்கிறார்கள் அவர்களுக்காக நான் எனக்காக அவர்கள் கீதையை பாஷ்யத்திலையும் சங்கராச்சாரியர் அப்படி தான் ஆரம்பிக்கிறவன் சொன்னார் மம ஏ தே அகம் ஏத்தேஷாம் அர்ஜுனனுக்கு அந்த எண்ணம் இருந்தது அர்ஜுனனுக்கு வந்து திரோணாச்சாரியர் பீஷ்மர்லாம் பார்த்த உடனே எல்லாரையும் பார்த்த உடனே அகம் ஏத்தே நான் அவர்களுடையவன் அகம் மம ஏத்தே மமேஷாம் அகம் அகம் அ அகம் ஏ தே மம ஏ தேஷம் வரும் மரக்டாக சொன்னேன் மம ஏத்தேஷம் இருக்கட்டும் நான் அவர்களைச் அவர்கள் என்னை சேர்ந்தவர்கள் அப்படிங்கிற புத்தி தான் சம்சாரத்துக்கு காரணம் சங்கராச்சாரியர் சொல்கிறாரு அர்ஜுனனுக்கு தான் ப்ராப்ளம் இப்போது அப்படின்னு சொல்லி அந்த பதினோரா ஸ்லோகத்து முன்னாடியே வியாக்கியானத்தில் எழுதுறாரு அதே மாதிரி இங்கேயும் பாருங்க அஸ்மான் லோகாத்துனா இந்த உலகத்திலிருந்துன்னு அர்த்தம் இந்த உலகம்னால் என்ன இந்த உலகம் ஈஸ் ஈக்குவல் டு குழந்த குழந்த நண்பர்கள் மனைவி சொந்தக்காரர்கள் இவர்களிடத்தில் இருக்கிற நான் அவர் என்னுடையவர்கள்ங்கிற எண்ணந்தான் அகங்கார மமகாரம்தான் லோகம்ங்கிற அதனால தான் அடிக்கடி நிர்மமோ நிரகங்காரஹா அப்படி கிருஷ்ணர் ஆகா இது வந்து சொல்ல பாருங்கள் தியக்தர்வைஷனா பூத்வா இத்தி அர்த்தம் எல்லா மண்ணாசை பெண்ணாசை பொன்னாசை மூன்று ஆசைகளையும் தூக்கி போட்டுட்டு என்ன பெண்ண இரணியத்தாசையும் வருதே அந்த பாட்டு சீ என்று விட்டெறிந்து விட்டு ஏகாந்தமாக இருந்தால் அப்படின்னு சொல்லி ஒரு பாட்டு வருது பார்ப்போம் அந்த பாட்டெலாம் மனப்பாட மண்ணணும் புத்திரமித்ர கலத்திர பந்துஷு மமாாரலட்சைஷ்வாய ஆோத்திரஸ்ோத்திரம் மனோ மன் வாச்சோோஹ வாச்சம் சபு பிராணசாணுச்சு அதிமுச்சிய தீரா இதை ரொம்ப நம்ம வந்து அது வரைக்கும் நம்ம பார்க்குறது இல்லை எல்லாத்தையும் பொதுவாக சைத்தன்யம்னு சொல்லிடுறோம் சைத்தன்யத்தினால தான் இப்போ என்ன போட்டுக்கணும்னா ரா ஸ்ோத்தி ஆம் பரித்த போடணும் ஸ்ோத்திவியா ஆனஞ்சீரா கத்தீரா மனசோ மனோ எதுவாச்சோ வாசம் சவுப்ணச்சு ஆன அப்படி போடுக்கணும் அதுக்கு சக்ஷுஷக்ஷு ஆத்மானம் ஞாத்வா ஆத்மாவை தெரிஞ்சுண்டு காதுக்கு காதாகவும் கண்ணுக்கு கண்ணாகவும் பிராணனுக்குப் பிராணனாகவும் மனசுக்கு மனசாகவும் வாக்குக்கு வாக்காகவும் கண்ணுக்கு கண்ணாகவும் இருக்கக்கூடிய தன் ஸ்வரூபத்தை தெரிந்து கொண்டு இந்த காது கண்ணு மனசு புத்தி மனசு பிராணன் இதில் நான்கிற எண்ணத்தை விட்டுட்டு விட்டு விட்டு என்ன பண்ணுறான் அதை விட்டுவிட்டு இந்த உற்றார் உறவினர்கள் இவர்களிடத்தில் நான் எனது என்கின்ற எண்ணத்தையும் விட்டுவிட்டு அமிர்தாக பிரேத்தியாஸ்மால் லோக்காத்து அமிர்தா பவந்தி அமிர்தமாக ஆகிவிடுகிறார்கள் அமிரம்னா மரணம் அமிர்தாக பவந்திங்கிறதுக்கு வந்து அமரண தர்மான பவந்தி உடனே கொட்டேஷன் போயிட்டார் நம்மண நனே நியகே நைக்கே அமத்து பரண நங்குஜாம் விஜத்தே தோசி அங்கிமரு அமத்து பராஞ்சி ஃாாட் பண்ற ஆர்த்து அமத்தன் எதா பிரமுச்சன் அப்படி சொல்லி அத்த பிரம்ம சமஸ்ணு அந்த மந்திரங்களை எல்லாம் கோட் பண்ணி சங்கராச்சாரியர் இத்தியாதிபிய இல்லாட்டி இன்னொன்று சொல்கிறார் அத்தவா அதிமுச்சியன ஏஷனாத் தியாக சித்தத்வாத் அஸ்மான்லோகாத் பிரயத்திய அஸ்மாத் ஷரீராத் பிரைத்திய இன்னொரு மீனிங் சொல்கிறார் முதல்ல என்ன சொன்னார் ஸ்ரோத்தாதி ஆத்மபாவம் பரித்யஜே சொன்னர் இல்லாட்டி இப்படி மீனிங் பண்ணலாம் அதிமுச்சியங்கிற வார்த்தைக்கு ஏஷணா தியாகம் அதாவது புத்திர வித்த ஏஷாத்தியம் புத்தேஷாய் வித்த புத்த வித்த லோக ஏஷணத்தியாக இந்த தியாகத்து அதிமுச்சியங்கிறது அதர்த்தம் பண்ணிட்டு அஸ்மல்லோகாத்துங்கிறது அஸ்மரீராங்கிற அமது ஷரீராத்து அஸ்மரீரா பிரேத்த மருவா இரத்து போய்ட்டுங்கிற அப்படி அர்த்தம் போட்டிருக்கு ஆனால் அதை விட மிருத்துவாங்கிறத காட்டிலும் மிருத்துவா சொன்னால் என்ன இதில் இருக்கிற அபிமானத்தை கொன்று விட்டுன்னு அர்த்தம் அப்படி பண்ணிக்கணும் அதான் விளக்கம் இன்னொருத்தர் டீக்காக்காரர் விளக்கன்னு சொல்றாரு இதெல்லாம் பெருசு அது சொன்ன ஆரம்பிச்சா ஆ ஸ்ரோத்ரஸோத்ரன் இந்த மந்திரத்தில் இந்த கடைசியாக இப்போ என்ன பண்ணுறோம்னா அதிமுச்சிய அஸ்மால் லோக்காத்து பிரேத்திய அமிர்தாக பவந்தி அமிர்தாக பவந்தின்னா எனக்கு மரணமே கிடையாது ஏன்னா எனக்கு ஜென்மாவே கிடையாது நஜாயத்தே மிரியத்தேவா கதாச்சித் இந்த ஷரீரத்துக்கு தான் ஜென்ம மரணம் இருக்குது நானும் இந்த ஷரீரம் கிடையாது மரணமும் ஜென்மமும் எனக்கு கிடையாது ஷரீரத்துக்கு தான் ஜென்ம மரணங்கள் அதையே நான் போய் இணைச்சிட்டு கஷ்டப்படுத்திக்கணும் என்ன அதோட ஐடென்டிஃபை பண்ணிண்டு எனக்கு நான் போகிற செத்துடு எனக்கு அது வருமோ இது வருமோ அபிமானமே வேண்டாம் இது மனதுக்கு நன்றாக புரிய வைக்க வேண்டிய விஷயந்தான் அதனால் மேலும் இதை விளக்கி சொல்கிறார் அடுத்த இந்த மந்திரத்திலே முடிஞ்சு போச்சுட்டா விஷயங்கள்லாம் எதனால் குருநாதா இதெல்லாம் நடக்கிறது அப்படின்னு கேட்டான் அது நீ தான் பண்ணுட்ட நீ நம்ம இன்னொரு விஷயம் இதில் புரிஞ்சுக்க வேண்டியது என்னென்னா யாருந்திரியங்கள் மனசு புத்தியை இயக்குகிறார் யார் இயக்குகிறார் கூட வேண்டாம் எதனுடைய இதனால இதெல்லாம் நடந்துட்டு இருக்கு கேள்வி நீதான் அதுன்னு இப்ப அதனுடைய தாற்பயம் என்ன அது உன்னுடைய மனசு புத்தி இந்திரியங்களுக்கு மாத்திரம் நீ சாட்சி சைதன்யம் இல்லை எல்லா உடம்பு மனசு புத்திக்கும் நீ தான் வந்து என்னுடைய பாடி மைண்ட் காம்ப்ளெக்ஸுக்கு மாத்திரம் நான் வந்து சாட்சியாக இல்லை எல்லா பாடி மைண்ட் காம்ப்ளெக்ஸுக்கும் நான் சாட்சியா இருக்கு சமம் சர்வேஷூ திஷ்டம் பரமேஸ்வரம் வினஷத் சு வினியந்தம் எப்பஷ் சி அல்ல சர்வூத்தமான சர்வூத்தனி சாத்மனி ஈகயுக்தாத்மா சர்வற்ற சமதர்ஷனா இந்த மந்திரங்கள் எல்லாம் பார்த்தா ஸ்லோகங்கள் எல்லாம் பார்த்தா தெரியுறது கீதையில் இருக்குது அதனால் நம்ம என்ன புரிஞ்சுக்கணும்னா எப்போ வந்து பாடி மைண்டு காம்ப்ளக்ஸோடு என்னை ஐடென்டிஃபை பண்ணிக்கிற போது நான் இன்டிவிஜுவாலிட்டி வந்துடுறது இன்டிவிஜுவாலிட்டி ஸ்ட்ராங்காகிடுது அது குண்டாயிடுது வெயிட் போட்டு விடுறது ஒரு நாளாக போடுறது இந்த வெயிட்டை கூட குறைச்சி அந்த வெயிட்டை என்ன பண்ணுறது அதை குறைக்கிறதுக்கு அது பண்ண வேண்டிய எக்ஸசைஸ் வேறு இந்த பாடி வெயிட்டை குறைக்கிறதுக்கு பண்ண வேண்டிய எக்ஸசைஸ் வேறு அதுக்குள்ளே வந்து நம்ம சுமந்து வச்சிருக்கிற வெயிட் நிறைய இருக்குது அதுக்கு பண்ண வேண்டியஸசைஸ் வேறு அதை தான் நம்ம பண்ணிகிட்டுருக்கோம் அதான் தடித்து போயிருக்காது அப்போ என்ன அந்த இண்டிவிஜுவாலிட்டி ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்குது அது பேர் தமிழில் தனித்தன்மைனு சொல்கிறோம் சாஸ்திரத்தில் அது வெஷ்டி வெஷ்டித்வம் அது ஏகா வியக்டின்னு தானே சொல்கிறோம் வியக்தி வியக்தின்னு தானே சொல்கிறோம் ரொம்ப விசேஷம் என்னென்னா சிம்பிள் பாருங்கள் ஓம் உடம்பு சரீர மனசு புத்திக்கு நீ வந்து அதிபத்தின்னு சொல்கிற போது எல்லாேருக்கும் டீச்சிங் ஒன்று தானே டீச்சிங் ஒன்று தான் அப்போ ஒரு ஒருத்தரும் அவங்கவுங்க சரீர மனசு புத்திக்கு மாத்திரம் இல்லை சமஸ்தேத்தன அச்சேதன பிரபஞ்சம் அகண்ட மண்டலாக்காரம் வியாப்தம் ஏன சராச்சரம் தத் பதம் அகமேவ இ தரிசித்தம் ஏன தஸ்மை ஸ்ரீ குரவே நம அது நீ தான் சொல்லி கொடுத்த குருவுக்கு நமஸ்காரம் நான் தத்்பதம் அகமேவ அந்த தத்தம் வேறம் இல்லை அகண்ட மண்டலாக்காரம் வியாப்தம் ஏன சராச்சரம் அகம் மாம்னு போட்டு வேண்டாம் மாம் தரிசித்தம் என்னை தரிசித்து தரிசி என்னையே எனக்கழித்த நின்னையானும் நினைவனே அப்படி புரிஞ்சிட்ட உடனே இது எல்லா சரீரத்துக்குங்கிறது ரொம்ப முக்கியம் அப்போ வந்து பூர்ணத்துவம் வரும் இல்லாட்டி என் சரீரம் மனசு புத்திக்கு நான் தனி உங்கள் சரீரம் நான் தனி ஆத்மா தனியாக இருக்குன்னா அப்படிலாம் கிடையாது ஓ இது எந்த விஷயம் ரொம்ப நுணுக்கமாக புரிஞ்சு கொள்ள வேண்டியது பிரம்மனை பற்றி சொல்லாமல் நேரடியாக நீ தான் பிரம்மன் சொல்லிவிடுது இப்போ ஆத்மாவை சொல்லிக் கொடுத்தாச்சு இந்த ஆத்மாவை தான் பிரம்மன் சொல்லிட போகிறார் சிம்பிளாக முடிக்க போகிறார் பார்க்கலாம் ந தத்திர சக்ஷர்கி ந வாக் கட்சி நோ மனஹா ந வித்மஹா ந விஜானிமஹா நிறுத்த நோ மனத்திஷிய இப்போ சொன்ன மந்திரத்துக்கு இது மாதிரி ஸ்ரோத்ரஸோத் காதுக்கு காது கண்ணுக்கு கண்ணுன்னு சொன்னவர் இப்போ என்ன சொல்கிறார் அதை கண்ணால் பார்க்க முடியாது அப்படிங்கிறார் காதுக்கு காது ஆனால் அதை நீ கேட்க முடியாது அது கண்ணுக்கு கண்ணு அதை நீ பார்க்க முடியாது நீங்கள் இப்படியே போட்டுங்க நான் அப்படியே சொல்லிகிட்டு இருந்தால் சொல்லிகிட்டே ஒரு இந்த ஒரு வானை சோற்றுக்கு ஒரு சோறு அது மனசுக்கு மனசு வாக்குக்கு வாக்கு பிராணனுக்கு பிராணன் கண்ணுக்கு கண்ணு இப்படி சொன்னவர் இப்போ என்ன சொல்கிறாருன்னா ஆனால் அதுதான் அதுவே தவிர ஆனால் இதனால் அதை தெரிஞ்சிக்க முடியாதுங்கிறார் அது இல்லைன்னா இது இல்லை இது அதை தெரிஞ்சுக்க முடியாது நான் இல்லைன்னா இதுக்கெல்லாம் ஒன்றும் வேலை இல்லை நான் இம்பார்ட்டன்ஸ் கொடுத்தா இதுக்கு மதிப்பேன் இப்போ வந்து ப்ராப்ளமே என்னென்னா யாரோ என்ன வைக்கிறான் போகிறேங்கிறது இல்லை நான் இதுக்கு கொடுக்குற இம்பார்ட்டன்ஸ் தான் எனக்கு ப்ராப்ளமே இந்த பாடி மைண்டு காம்ப்ளக்ஸுக்கு நான் கொடுக்குற இம்பார்ட்டன்ஸ் தான் எனக்கு ப்ராப்ளம் அதனால் என்னாருது இதனுடைய ஸ்துதி வந்தால் எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது பேப்பரில் பெரிய ஃபோட்டோ வந்தால் என்ன அப்புறம் அடுத்த நாள் வேறு விதமாக ஒரு ஃபோட்டோ வந்ததுன்னு வச்சுங்க அதுக்கும் ரெடியாக இருக்கணும் ரெடியாக இருக்கணும் என்ன வேணாலும் நடக்கும் இந்த உலகத்தில் அப்போ என்ன ஐடென்டிஃபிகேஷன் தானே ப்ராப்ளமே நமக்கு அப்போ என்ன பண்ணுறதுன்னா அது கண்ணு தெரிஞ்சிக்க முடியாதுன்னா ஏன்னா என்ன எதுவும் தெரிஞ்சுக்க முடியாது நான் தான் எதையும் தெரிஞ்சிக்க முடியுமே தவிர என்னை எதுவும் தெரிஞ்சிக்க முடியாது கிருஷ்ணர் சொன்னது நமக்கும் பொருந்தும் நடந்ததையும் அறிவேன் நடப்பதையும் அறிவேன் நடந்து கொண்டிருப்பதையும் அறிவேன் ஆனால் என்னை யாரும் அறிய முடியாது சொன்னார் ஏழாவது அத்தியாயம் நினைக்கிறேன் வேதாகம் சமதீதானி வர்த்தமானானி சார்ஜுன பவிஷ்யாணிச்ச பூதானி மாம்துவேதனை கஷ்டனை என்னை யாரும் தெரிஞ்சிக்க முடியாது நான் தான் எல்லாரையும் தெரிஞ்சுப்பேன் நான் அது லௌகிகமான அர்த்தத்தில் பண்ணக்கூடாது இந்த உடம்பு மனசு புத்தியை நான் தெரிஞ்சின்றிருக்கேன் நான் தெரிஞ்சுருந்தேன் தெரிஞ்சுன் இருக்கேன் தெரிஞ்சுக்க போகிறேன் அப்படி அர்த்தம் பண்ணி புரிஞ்சுக்கலாம் சக்ஷு ந கச்சதி வாக்கு ந கச்சதி வாக்கு அதை தெரிவி தெரிவிக்காது சுருக்கமாக நீங்கள் புரிஞ்சுக்கணும் பார்க்க முடியாது யாராவது கண்ணை மூடின்னு தியானம் பண்ணி ஏதாவது ஜோதி தெரிஞ்சுதுன்னு சொன்னால் அது ஆத்மா இல்லைன்னு புரிஞ்சுக்கணும் கண்ணு கண்ணால் அதை பார்க்க முடியாது வாக்கால் அதை வந்து விளக்க முடியாது வாக்குன்னா கச்சதி வாக்கு போகாதுன்னா மனசும் போகாது சரி மனசாவது தியானத்தினால தியா தியானாவஸ்தித தற்கத்தையின மனசாக பஷ்யந்தி எம் யோகி நகான்னு சொல்லியிருக்கேன் என்ன பண்ணுறதுன்னு கேட்டால் எனக்கே கேள்வி தோன்றுறது மனதால் மனது மனகா ந கச்சதி அதான சேர்த்துக்கணுன்னா மனஹா ந கச்சதி அப்படின்னா அர்த்தம் மனசும் அங்கே போகாது அங்கே போகாதுன்னு அர்த்தம் விளங்காதுன்னு அர்த்தம் மனஹா ந அந்த ஸ்லோகம் இருக்கேன் தியானாவஸ்தித தத்யத்தேன மனசா பசியந்தி தியானத்தினுடைய எதனால் அந்த பகவானை பார்க்குறான்னு சொன்னால் கவனமாக படிக்கலைன்னா மாட்டிப்போம் தியானத்தினால் பக்குவப்பட்ட மனதினால் அந்த ஹரியை அந்த பரம்பொருளை பார்க்கிறார்கள் அப்படின்னு சொன்னால் கேட்குற ரம்யமாக தான் இருக்குது ஆனால் வேதாந்தத்தில் என்ன சொல்லியிருக்குன்னா மனசால் ஆ சைத்தன்யத்தையோ பார்க்க முடியாது ஈஸ்வரனை வேணால் நம்ம கற்பனை பண்ணிக்கலாம் அதில் ஒன்றும் தப்பு இல்லை தோஷம் இல்லை ஈஸ்வருடைய விபூதியை நம்ம பார்க்கலாம் ஆனால் வாஸ்தவமாக மனசால் ஒன்றும் பார்க்க முடியாது மனசால் பார்க்க முடியாதுங்கிறது மனசால் பார்க்குறோம் அவ்வளோதான் தெரிஞ்சுக்கிறோம் மனசால் தெரிவித்து தெரிஞ்சு போய்டுறது நமக்கு தெரிஞ்சதுக்கு பிறகு மனசு பார்க்காட்டி போயிட்டு போகிறது என்ன மனசனால் தெரிஞ்சிக்க வேண்டிய அவசியம் என்ன அது மாத்திரம் இல்லை ந வித்மா ஏத்தத்து யா ஏத்த அனுஷிஷியாத் இது ந வித்மாக ந விஜானீமஹா இது ரொம்ப அழகு இதை எப்படி சிஷ்யர்களுக்கு சொல்லிக் கொடுக்கறதுங்கிறத எங்களுக்கு தெரியலை விசேஷமாக சொல்லி கொடுக்கவும் தெரியலைங்கிற இதை வந்து இதுதான்ப்பா அப்படின்னு நேரடியாக சொல்ல முடியலை நான் வித்மஹா நான் விஜானீமக விசேஷன ஜானியமாக நாங்களும் தெரியமா தெ தெரிஞ்சுக்கலை எப்படி பாருங்கள் நாங்களும் அதை தெரிஞ்சுக்கலை அதை எப்படி சொல்லி கொடுக்குறதுன்னு எங்களுக்கு தெரியலை ஆனால் தெரிஞ்சுட்டுருக்கோம் வரப்போகுது நம்ம குருக்கிட்ட போனால் அவர் என்ன சொல்கிறார் நானும் அறியேன் அதை எப்படி உனக்கு சொல்லி கொடுப்பது என்றும் என்னால் அறிய முடியவில்லை அப்போ வந்தால் உனக்கு எப்படி இருக்கும் இது முதல்ல ஸ்ரோத்ரஸே ஸ்ரோத்திரமெல்லாம் மந்திரமெல்லாம் அழகாக சொல்லிவிட்டு நம்ம வியாக்கியானம் நான் விஜானிம சரி அப்படின்னா என்ன ஆச்சு நான் சொல்றேன் தஸ்மாத்து விஷமம் சிஷியான்னு உபதேசேன்னு அதை படிக்கிறப்ப பாருங்கள் இந்திரிய மனோபியாம்ஹி வஸ்துனஹா விஜானம் இதெல்லாம் பாஷ்யம் படிக்கணும் நான் அப்படியே சமாளிச்சுட்டுருக்கேன் இந்திரிய மனோபியாம்ஹி வஸ்துனஹா விஜானம் மனசை தெரி வஸ்துவை இந்திரியங்களும் மனசும் வாணும் தது அகோச்சரத்துவாத்து நான் அது அதுக்கு புலப்படாதனால அறிய மாட்டோம் தத் பிரம்ம ஈதிருஷம் இது அந்த பிரம்மம் இத்தகையது என்பதை நாங்கள் அறியோம் அத்த நான் விஜானீமாக எனவே நாங்கள் அது அறியாததால் நாங்கள் அதை ஏனப்பிரகாரேன ஏதது பிரம்ம அனுசிஷ்யா உபதிஷேத் சிஷியாய இத்தி அபிப்பிராய சிஷியனுக்கு எந்த முறையில் இதை சொல்லிக் கொடுக்குப்பது என்றும் நாங்கள் அறியவில்லை சிஷ்யர்களுக்கு இதை எப்படி சொல்லிக் கொடுப்பது என்றும் நாங்கள் அறியவில்லை எத்தி கரணகோச்சரம் அதாவது அவனை வந்து திருப்புறத்துக்காகவே மந்திரம் இப்படி பேசுறது அவன் மைண்டை வந்து ஷார்ப் பண்ணுறது இப்படி சொல்லி ஏன்னா ரொம்ப புத்திசாலின்னு நினச்சின்னா அவங்கள்ட்ட வந்தால் நீங்கள் அதை விட முட்டாள்பல் போட்டிருக்கேன்னா சாதாரணமாக உலகத்தில் தெரியறது கூட உங்களுக்கு தெரிய மாட்டேங்கிற மாதிரி பேசுகிறீங்களே ஆனால் உங்களை எல்லாருமே தெரிஞ்சவங்கன்னு சொல்லிட்டு இருக்காங்க நாங்கள் அப்படி நினச்சிதானே உங்களை குருன்னு நினச்சின்னு வந்திருக்கோம் அப்படின்னு சொன்னால் குரு அவனை வந்து பக்குவப்படுத்தி சிந்திக்கும்படி பண்ணுறாரு சிஷனை வந்து சி சிந்திக்கிறதுக்கு பண்ணுறாரு கோஜா அது அன்னியஸ்மை உபதேஷ்டும் சக்கியம் ஜாதி குணக் கிரியா விசேஷனை அதாவது ஒரு பொருள் சொல்லணும்னா அது என்ன இனம் அது மனிதனா அது தலை விலங்கா அது மரமாக செடியா அது ஒரு இருக்கணும் அதுக்கு எதாவது ஒரு குணம் இருக்கணும் அது கருப்பாக செகப்பா நெட்டையா குட்டையா ஏதாவது குணம் சொல்லணும் கிரியா அது எப்படி இருக்கும் அது வந்து அசைமா அசையாதா என்னெல்லாமோ கிரியைகள் இருக்குது அப்புறம் வந்து அதுக்கும் எதுக்கும் சம்பந்தம் எல்லாம் சொல்லணும் ஏன்னா ஒன்றுமே சொல்ல முடியல இது ஜாதி கிடையாது குணம் கிடையாது கிரிய கிடையாது சம்பந்தம் கிடையாது இந்த வஸ்துவை எப்படிப்பா சொல்கிறது ஆனால் தாத்தியாதி விசேஷண விசேஷணவத் பிரம்ம ஜாத்தியாதி விசேஷணத்தோடு கூடினது இல்லை அந்த பிரம்மம் தஸ்மாத் விஷமம் சிஷ்யான் உபதேசேன பிரத்யாயித்தும் இத்தி உபதேச தது உபதேசே தது எத்தன அதிசய கர்த்தவியதாம் தரிசயதி அண்டர்லைன் பண்ணனும் இவ்வாறு சொல்லுவதன் மூலம் முயற்சியை நன்றாக செய்ய வேண்டும் என்று காட்டப்படுகிறது எத்தனை அதிசய கர்த்தவியதாம் தரிசயதி அந்த மந்திரத்தினால நித்மோ ந விஜானிமோ எதைத்தனுசிஷ்யா அதாவது இதை உபதேசம் பண்ணுறது அதை புரிய வைக்கிறதுங்கிறது ரொம்ப கஷ்டம் உனக்கு ரொம்ப பிரயத்தனம் இருந்தால் தான் இதை புரிய வைக்க முடியும் நீ உனக்கு நிறைய பிரயத்தனம் வேணும் நாங்கள் சொல்லிக் கொடுக்குறத புரிஞ்சுக்கிறதுக்கு அதுக்காக இது அப்போ இந்த மந்திரத்தை நீங்கள் ஜாக்கிரதையாக அர்த்தம் பண்ணணும் இதை சாதாரணம் அர்த்தம் படித்தாலும் என்ன சொல்லுவான் வேதமே சொல்லி என்ன நாங்கள் அறியவில்லை அறிவிப்பது எப்படி என்பதையும் அறியவில்லை அப்படின்னு சொன்னால் நம்ம உபனிஷத்து தான் பிரமாணம்னு சொன்னேன் விழுந்து விழுந்து படிக்கலான்னு சொன்னேன் மந்திரத்தை பார்த்தா இப்படி இருக்குது இன்னொரு மந்திரம் இருக்குது ஏதோ அந்த மாதிரி போர்ஷன்லாம் நிறைய பேர் படிச்சுடுவாங்க இந்த மாதிரி போர்ஷனை படிச்சுட்டு படிக்க வேண்டாங்கிறதுக்கு இதை காட்டிடுவாங்க அவங்களுக்கு பிரமாணம் வேணும் இல்லையா படிக்க ஒரு பிரமாணம் அவன் அறியாமல் காட்டுற பிரமாணம் என்ன முழுக்க படிச்சுட்டு படிக்க வேண்டான்னு இதை சொன்னால் இந்த மந்திரங்களை மாத்திரம் படிச்சுட்டு ந வித்மோ ந இத தனுசிஷ்யா வர இன்னும் சில மந்திரங்கள்லாம் வருது அதெல்லாம் படித்ததுக்கு பிறகு ஒரு தினம் திரும்ப வரணும் அப்போ தான் இது புரியும் இந்த ஆர்டரில் திரும்ப வந்தால் தான் புரியும் அடிக்கடி சிம்ஹாவலோகனம் பண்ணால் தான் புரியும் அது அவிதித்தி சுச்ரும பூர்வாம் ஏனஸ்தியாச்சு அந்நேவ் அவிதித்துஷ்மபூர் ஏன்துரே தன்யதேவருங்க இன்னும் நல்ல புத்தியை சூக்மப்படுத்துறது மந்திரம் அது அறிந்ததை காட்டிலும் வேறானது தத்து தத் பிரம்ம தத் அந்த ஆத்மாவாகிய பிரம்மன் அந்த பிரம்மமாகிய ஆத்மா அப்படின்னு சொல்லணும் அந்த பிரம்மனாகிய ஆத்மா என்னாச்சுன்னா விதித்தாது அந்ந தேவ காட்டிலும் வேறானது சரி அடுத்த வரி பாருங்க அசோ மேலும் அவிதிதாது அதி அவிதிதாது அதி அறியாததை காட்டிலும் வேறானது அது அறிந்ததை காட்டிலும் வேறானது அறியாததை காட்டிலும் வேறானது தெரிஞ்சதுக்கும் வேறானது தெரியாததுக்கும் வேறானது நான் எப்படி புரிஞ்சுக்கிறது அதுக்கு ஒரு வார்த்தை இருக்குது நான் உங்களுக்கு புரியறதுக்காக சொல்கிறேன் இந்த உலகம் எப்படி ரெண்டு விதமாக தெரிஞ்சுக்கலாம் இதுவரைக்கும் தெரிஞ்சது எனக்கு தான் தெரிஞ்சிருக்கு தெரிஞ்சுக்கிறவன் தெரிஞ்சிக்கிற பொருளை விட வேறதானே எது திருஷ்யம் எது திரு எது ஜேயம் ஞாத்தா பின்னம் தானே அறியறவனுக்கு வேறாகத்தானே அறியப்படுற பொருள் இருக்குது ஆகையினால் அறியப்படும் பொருளுக்கு வேறானவன் யாரு நான் தான் சரி இன்னும் எனக்கு தெரியாது என்னெல்லாமும் இருக்குது அந்த தெரியாதுக்கு வேறானவன் யார் அன்றைக்கி தெரியாதுன்னு இன்னொரு நாள் தெரிய போகிறதுன்னு வச்சுக்கோங்க அன்னைக்கும் அதுக்கு வேறாணவன் தானே நான் ஆக இப்படி ஒரு அர்த்தம் இன்னொரு அர்த்தம் நீங்கள் வேணால் பார்த்து ஜாகிரத அவஸ்தையிலையும் சொப்னாவஸ்தையிலையும் விஷயங்கள்லாம் தெரியறது விஷயங்கள்லாம் தெரியுது அந்த விஷயங்கள்லாம் தெரிஞ்சாலும் தெரிஞ்சதுக்கு நான் வேளாணவன் தான் ஜாக்கிரத அவஸ்தையில் தெரிஞ்சிக்கிற விஷயத்துக்கு நான் வேறாணவன் தான் விஷயம்னா இல்லை அதாவது உதாரணத்துக்கு இப்போ இந்த இப்போ மைக்கை பார்க்குறோம்னா மைக்கு நான் இல்லை அதே மாதிரி இந்த உடம்பை தெரிஞ்சின்னு இருக்கேன் உடம்பை தெரிஞ்சின்னு இருக்கிறனா உடம்புக்கு வேறானான் என்னுடைய மனசை தெரிஞ்சின்னு என் மனசுக்கு வேறானா நான் திரஷ்டா மனசு திருஷ்யம் நான் திரஷ்டா அப்போ நான் ஒரு ஆக முடியாது அறிஞ்சதை காட்டிலும் நான் வேறானவன் தூக்கத்தில் என்ன தெரியறது தூக்கத்தில் என்ன தெரியறது தூக்கத்தில் ஒன்றுமே தெரியலை ஒன்றுமே தெரியலேங்கிறதுக்கும் வேறானவன் தான் தானே ஒன்றும் தெரியலேன்னு நான் தானே சொல்கிறேன் அப்போ தெரிஞ்சதுன்னு நான் சொல்கிறேன் தெரியலேன்னு நான் சொல்கிறேன் அப்போ தெரிஞ்சதுக்கும் வேறானவன் நான் தெரியாதுக்கும் வேறானவன் நான் இது தெரியறதா இல்லையான்னு என்ன சொல்கிறது இது அறிந்தது அறிந்தது யார் என்ன என்னது அறிவற்றறியாமையும் அற்றதுவே கந்தரனுபூதி கந்தர அனுபூதி குறியை குறியாது குறித்தறியும்னு பாடலில் அறிவற்று அறியாமையும் அற்றதுவே அப்படி சொல்கிறார் ஆத்மாவை பற்றி முருகனே அப்படி தான் இருக்கார் முருகன் அந்த ரூபத்தில் தான் இருக்கார்னு முருகன் ஆத்ம ரூபத்தில் தான் இருக்கார்னு சொல்லிவிட்டார் ஆஷா நிகழம் துகளாயின பின் பேசா அனுபூதி பிறந்ததுவே நிகழம் துகளாயின பின் எல்லாம் போயிடுதப்பா பேசா அனுபூதி பிறந்ததுவே இப்படி என்ன பண்ணானா இது பூர்வேஷாம் நகா ஏன ஏன ஏன நகா தத்து வியாஜக்ஷரே தேஷாம் பூர்வேஷாம் இதி சுஷ்ருமா அப்படி புரிஞ்சுக்கணும் நகன்னா என்னர்த்தம் ஏ நக மாத்துங்கோ பார்த்துங்கோ ஏ நகா பிரிக்கணும் அப்படி ஏன்தத்துங்கிற போது ஜாக்கிரதையாக புரிஞ்சுக்கணும் ஏ எவர்கள் நகா நமக்கு எங்களுக்கு அஸ்மாக்கம் நகா எங்களுக்கு தத்து அந்த பிரம்மத்தை வியாச்சிரே எவர்கள் எங்களுக்கு அந்த பிரம்மத்தை இவ்வாறு தான் விளக்கி சொன்னார்கள் இப்படி தான் நாங்கள் பெரியவாகிட்ட கேட்டு தெரிஞ்சுட்டுருக்கோங்கிறார் இது பூர்வேஷாம் சுஷ்ருமை பெரியவர்களிடத்தில் முன்னோர்களிடத்திலிருந்து நாங்கள் இவ்வாறு தான் தெரிஞ்சுன் இருக்கோம் இப்படி தான் எங்களுக்கு அவங்களெலாம் சொல்லிக் கொடுத்தாங்க அது தெரிஞ்சதை காட்டிலும் வேறானது தெரியாததை காட்டிலும் வேறானது இன்னொரு அர்த்தமும் சொல்கிறேன் தெரிஞ்சது ஜகத்து தெரியாதது மாயை அதாவது நாமரூப ஜகத்து தெரிஞ்சது தெரியாதது இந்த நாமரூப ஜகத்துக்கு காரணமான பீஜாவஸ்தையில் இருக்கிற மாயா ஆக மாயைக்கும் அப்பாற்பட்டது ஜகத்துக்கும் அப்பாற்பட்டது மாயாங்கிறது வந்து சீட் ஃபார்ம் ஜகத்துங்கிறது என்னது மேனிஃபெஸ்ட் ஃபார்ம் அது வந்து வந்திருக்கு அது ரெண்டுக்கும் அப்பாற்பட்டவன் நான் அஹ தத் விதித்தாது அந்நதேவ அதோ அவிதித்ததி இது ஏ நக தத் வியாச்சிரே தேஷாம் பூர்வேஷாம் சகாஷாத்து வயம் சுஷ்ருமை நாங்கள் கேட்டிருக்கிறோம் நன்றாக அதை பற்றி கேட்டிருக்கோம் இப்படி தான் கேட்டிருக்கோம் எப்படி பாருங்கள் வே ஆஃப் பிரசன்டேஷன் பாருங்கள் ஆத்மாவை பற்றி பண்ணுற ப்ரெசன்டேஷன் எப்படி இருக்குன்னு பாருங்கள் மற்ற உபனிஷத்தில் இப்படி இல்லை நேர காட்ட முடியாதுங்கிறத காட்டி கொடுத்து விடுறது இப்படி அழகாக காட்டி கொடுக்குறது இப்படி இது மாதிரி யோசிச்சு கொண்டே இருந்தோம்னு வச்சு இது நமக்கு பிரமாணம் இது மந்த்ரம் இதுக்கு வியாக்கியானம் இருக்குது இது உபனிஷத் பிரமாணம் இதனால தான் ஆத்மாவை தெரிஞ்சிக்க முடியும்னு நமக்கு தெரியும் அப்போ மந்த்ரம் வந்து ரொம்ப கான்ட்ரடிக் பண்ணுறது ஃபுல் ஆஃப் கான்ட்ரடிக்ஷன் ஆனால் கான்ட்ரடிக்ஷன் நம்ம நினைக்கிறோம் ஏன்னா நம்ம மைண்டு உலகத்தில் போய் மாட்டின்னு இருக்கு நம்ம மனசு உலகத்தில் போய் மாட்டின்ட்டு ரொம்ப குழம்பி கிடக்கிற மனசை இன்னும் குழப்பினால் தான் ரசம் கிடைக்கும் இல்லாட்டி எப்படி அதுக்கு தான் இது குழப்புற மாதிரி பண்ணுற தெளிவு இது பார்ப்பதற்கு குழப்பம் போல் காணப்படுகின்றது ஆனால் இதை படிக்கிற விதமாக படித்தா ரொம்ப ரொம்ப தெளிவாக இது எளிமையாக சொல்கிறதுக்கான குழப்பம் எளிமையாக ஆத்மாவை விளக்குவதற்காக குழப்பவது போல காட்சி இந்த மந்திரங்கள்லாம் ஆனால் குழப்பமே கிடையாது படிக்கிற விதமாக படித்து சொல்லிக் கொடுக்குற வாத்தியார் ஒழுங்காக சொல்லி கொடுத்தாருன்னா புரிஞ்சுதான் ஆகும் எனக்கு இது சொல்ல வேண்டிய வியாக்கியானம் பாஷ்யம் எல்லாம் படிக்கிறபோது தெரியுதான் தெரியும் ஆக இந்த மந்திரத்தில் சொல்கிறார் சங்கராச்சாரியரோட இதை வந்து வியாக்கியானம் என்னென்னா ஆகமேனைவ சக்கிய பிரத்தியாயனம் பிரம்ம சாஸ்திரத்தினால தான் பிரம்மனை தெரிஞ்சிக்க முடியும் வேற நான்க பந்தா வித்தியதேனாயா வேறு வழியே கிடையாது தியானத்தினால் கிடையாது கர்மத்தினால் கிடையாது பக்தியினாலேயும் கிடையாது வேதாந்த விசாரம் வஸ்து சித்திர விசாரேன நான் கிஞ்சித் கர்ம கோட்டிபி இல்லை பக்தியெல்லாம் பண்ணுறது எதுக்காகன்னா கீதையை படித்தா ஞாபகம் இருக்கணும் கிருஷ்ணர் வந்து இருபது குணம் சொல்கிறார் ஞானம் சொல்கிறார் ஞானம்ங்கிற பாஷையில் இருபது சொல்கிறார் பதிமூணாம் அத்தியாயத்தில் முடிக்கிறவ சொல்கிறார் அத்தியாத்ம ஜான நித்தியம் தத்துவஜானார்த்த தரிசனம் தத்துவான அர்த்த தரிசனம் சங்கராஜர் ரொம்ப அழகாக வியாக்கியானம் பண்ணுறாரு தத்துவ ஞானத்தினுடைய பிரயோஜனத்தை நன்னா நான் ஒரு பத்து தினம் படித்தேன்னு சொன்னால் என்ன தப்பு என்ன பார்ப்போமா என்ன கேனோ ஒரு தரம் படித்தா போகிறா அப்படிமா அது என்ன அது ஒருத்தரும் படித்தா போகிறாது அது டெய்லியும் புதுசாக வந்துகிட்டே இருக்கேன்னா இது தான் புதுசு அது பழசத்தான் சொல்லிகிட்டு இருக்கு அன்றைக்கும் இன்னைக்கும் தேதியை மாற்றியிருக்கான் விஷயமெல்லாம் ஒன்று தான் தேதியை மாற்றி இடத்த மாற்றி சேம் சப்ஜெக்ட் அங்கே குண்டு வெடித்தது நேற்றுக்கு ஈராக்கில் வெடித்தது இன்றைக்கி ஈரானில் வெடிச்சிதுன்னா என்ன பிரயோஜனம் இது என்ன நியூஸாகுது இது என்ன புதுசாக அது தினம் இன்றைக்கி பார்லிமெண்ட்டில் வந்து குண்டு வடித்து வச்சிருக்கான்னு சொல்லி பயந்து பாவம் எட்நூறு தொள்ளாயிரம் பேர் அலறி அடிச்சுட்டு வெளியில் ஓடுறதுக்கெல்லாம் பண்ணி நேற்றுக்கு நடந்துருக்கு நமக்கு தெரியல பார்த்திங்களா தெரியாத எவ்வளோ ஆனந்தமாக இருக்குது தெரிஞ்சால் எவ்வளோ துக்கமாக இருக்குது கேட்டால் இப்போ இதிலிருந்து என்ன தெரிகிறதுனா தெரிஞ்சுக்காமல் இருக்கிறதே போறோம் தெரிஞ்சிக்க வேண்டியதை தெரிஞ்சுண்டு தெரிஞ்சிக்கக்கூடாத தெரிஞ்சிக்காமல் இருந்தால் மனசாந்தி தெரிந்து கொள்ள வேண்டியதை தெரிந்து கொண்டு தெரிந்து கொள்ளக்கூடாததை தெரிந்து கொள்ளாமல் மன அமைதி கிடைக்கும் அவ்வளோதான் போகிறோம் இதுலேயே கிடைச்சிடும் ஏனஸ்தத்யாச்சிரே ஆக இந்த அளவில் இந்த மந்திரம் முடிகிறது அடுத்த மந்திரம் ஒன்று இருக்குது இன்னும் நிறைய சில மந்திரங்கள்லாம் இருக்குது அதை நாளை காலம்பரை படிக்கலாம் ஓம் ஆயந்தும் பிராணஸ் சக்ஷு ோத்தலமிந்திரிணம் மாஹம் மாமா தரத்தைஜ உசாராத் மூதவி வோமவாஜிமூர் நம மூர்த்தியெல்லாம் வாழி எங்கள் மோனகுருவாழி அருள் வார்த்தை என்றும் வாழி அன்பர் வாழி பராபரமே ஓம் சாந்தி ஷாந்திஷாந்தி ஹரிஹி ஓ